ஹதீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அலி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகை தொட புறப்பட்டு சென்று உரை நிகழ்த்துவதற்கு முன் தொழுதார்கள்